நானும் எனது தந்தையும் அபு பர்சார் அவர்களிடம் சென்றோம் கடமையான தொழுகைகளை நபிசல்லாஹூ அலஹி வசல்ல அவர்கள் எவ்வாறு தொழுவார்கள் என்று நாங்கள் கேட்டோம் நீங்கள் முதல் தொழுகை என்று கூறக்கூடிய நண்பகல் தொழுகையை நடுவானிலிருந்து சூரியன் சாயும் போது நபி சலாஹு அலஹிவாசல்ல அவர்கள் தொழுவார்கள் பின்னர் அசர் தொழுவார்கள் எங்களில் ஒருவர் அசர் தொழுதுவிட்டு மதினாவின் கடை கோடியில் உள்ள தமது இடத்திற்கு திரும்பும் போது ஒளி குன்றாமல் இருந்து கொண்டிருக்கும் என்றார்கள் மஹிரி பற்றி அபு பர்சார் அலி அல்லாஹும் அவர்கள் கூறியதை நான் மறந்துவிட்டேன் கடைசி தொழுகு என்று நீங்கள் குறிப்பிடக்கூடிய இஷாவை பிற்படுத்துவதை நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் விரும்புபவர்களாக இருந்தனர் இஷாவுக்கு முன் உறங்குவதையும் இஷாவுக்கு பின் பேசிக் கொண்டிருப்பதையும் நபிசல்லாஹம் அலேஹு வசல்லம் அவர்கள் வெறுப்பவர்களாக இருந்தனர் அறுபது முதல் நூறு வசனங்கள் வரை ஓதி வைகரை தொழுகையை தொழுது முடிக்கும் போது ஒருவர் தம் அருகில் அமர்ந்திருப்பவரை அறிந்து கொள்ள முடியும் என அபு பர்சார் அலியுல்லாஹன் அவர்கள் கூறினார்கள்